நன்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா நாணயம் உள்ளவனிடம் எப்பொழுதும் குழந்தை பண்பு காணப்படும் ஆம் நாணயம் எப்பொழுதும் குழந்தை காணப்படும் என்கிறார் தாமஸ் புல்லர் நன்றி வணக்கம்